ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணின ரிஷிகளுடைய பெருமைகளை நாம் பார்த்துன்னு வரோம் அந்த ரிஷிகள் நமக்கு பண்ணின கிரந்தங்களுக்கு தான் தர்மசாஸ்திரம்னு பேர் அதன் படிதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அந்த தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா நாம் இந்த நாம் எடுத்த இந்த மனித பிறவி திரும்ப கிடைக்காது அரிதான பிறவி இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அது எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிற வழி நமக்கு தெரியாது அதை எடுத்து சொல்கிறது தான் வேதமும் ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகளும் அந்த ஸ்மிருதிகளுடைய பெருமைகளை தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அதில் அத்தனை ரிஷிகளுமாக சேர்ந்து அவாவா பண்ணின ஸ்மிருதிகளை வருஷப்படுத்தி அக்ரேசராக ஒரு ரிஷியை நியமிக்கணும் அதை யாரை நியமிக்கிறது அப்படின்னு பார்த்து ஆபஸ்தம்பருக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார் ஆபஸ்தம்பரை நியமிக்கிறதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையும் தர்ம வழியில் வச்சிட்டு இருக்காரான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரீட்சை வச்சிருக்கார் அவர் ஸ்நானத்துக்கு வயல் வழியாக அந்த வரப்பில் நடந்து போயிட்டு போது ஒரு பசுமாடு இறங்கி அறுவடைக்கு தயாராக உள்ள அந்த தானியங்களை வீண் பண்ணிட்டு ஒரு பசுமாடு அந்த இடத்துல தானியத்தை வீண் பண்றதை தடுக்கணும் ஒன்றும் பசுமாடு மேயிறதையும் இடைஞ்சல் பண்ணப்படாது இது ரெண்டும் எப்படி ஆபஸ்தம்பர் கடைபிடிச்சார் அப்படின்னா கிட்டக வந்து நின்னுண்டார் பசுமாட்டு கிட்டக ஹோடு இறஞ்சி சத்தம் போட்டார் திடீர்னு இறஞ்சி சத்தம் போட்ட உடனே அந்த மேஞ்சின்றிருந்த பசுமாடு சட்டுன்னு தலையை தூக்கி நிமிர்ந்து பார்த்தது அவரை அது தலையை நிமிர்ந்து பார்த்த உடனே அவர் டக்குன்னு திரும்பி சாணத்திற்கு பசுமாட்டை தாண்டி போயிட்டார் இப்போ அவர் கடைசியாக பார்த்த பசுமாடு தானியங்களை வீண் பண்ணலை அவரை தான் பார்த்துட்டு இருந்தது அந்த பசுமாட்டையும் தடுத்து இந்த பக்கம் இழுத்து ஒன்றும் பண்ணலை அது ரெண்டை ரெண்டு தர்மத்தையும் காப்பாற்றினதாக ஆச்சு ஆபஸ்தம்பருக்கு அப்படி தாண்டி ஸ்நானத்துக்கு போனார் அப்படின்னு ஆபஸ்தம்பருடைய ஒரு சரித்திரத்தில் வருது இதை பார்த்துட்டு அத்தனை ரிஷிகளும் ரொம்ப சரியாக பண்ணியிருக்கார் அந்த தர்மத்தை அப்படின்னு ஒத்துண்டா அத்தனை பேரும் ஒத்துண்டு ஆபஸ்தம்பாச்சாரியால் அக்ரேசராக வச்சிருந்தார் ஆபஸ்தம்பரை முதல் ரிஷியாக வச்சிருந்து எந்த நாம் எந்த ஒரு அனுஷ்டானம் பண்ணினாலும் ஆபஸ்தம்பர் சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சிருந்து நாம் அத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அத்தனை தர்மங்களும் அத்தனை தர்மங்களுக்கும் முதல்ல ஆபஸ்தம்பர் அப்புறம் அவரவர்களுடைய ரிஷிகள் அப்படி வச்சுருக்கோம் ஆபஸ்தம்பர் அத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படி அவர் சொல்லாத விஷயங்களை அடுத்தடுத்து வர்ற ரிஷிகள் சொன்னத எடுத்துக்கிறது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் தீர்மானம் பண்ற அனுத்தம் அவிருத்தம் அபேட்சிதம் அந்நோ கிராஹ்யம் அந்த ரிஷி சொல்லல அந்த ரிஷி சொன்னதுக்கு விரோதம் இல்லாமல் இருக்குது நமக்கு தேவையானதாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னொரு ரிஷி சொன்னதை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுண்டு இப்படியெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களை வச்சுட்டு தான் நம்முடைய கர்மாக்களெல்லாம் வருஷப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கா நாம் ரிஷிகள் சொன்னதை அப்படியே நாம் அதை எடுத்துன்னு கடைபிடிச்சாலே போகிறோம் நாம் நம்முடைய புத்தி சக்தியை வச்சுண்டு அதை ரிசர்ச் பண்ணி நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது ரொம்ப சிரமம் நம்ம புத்திக்கு எட்டாது ரிஷிகள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அவைகளெல்லாம் செய்தால் நல்லது வருமா கெட்டது வருமானு நமக்கு தெரியாது ரிஷிகளுக்கு தான் தெரியும் அப்படி அவ ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வருஷப்படுத்தி கொடுத்துருக்கா நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய கடமைகளெல்லாம் அதை அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம் ஒரு பலாப்பழம் இருக்குன்னா அந்த மரத்தில் ஏறி அந்த பலாப்பழத்தை பறிச்சு எடுத்து அதை நறுக்கி சொலை பண்ணி ஒரு தட்டில் வச்சு தேனை விட்டு நமக்கு கொடுத்துட்டார் நாம் உட்காந்து அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் மிச்சம் அது மாதிரிதான் ரிஷிகள் நமக்கு கொடுத்த தர்மங்கள் நாமளே மரத்தில் ஏறி அந்த பலாப்பழத்தை ஏறி நறுக்கி சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த மரத்தில் ஏற தெரியாது நமக்கு ஏறினாலும் அந்த பலாப்பழத்தை கீழே போடக்கூடாது கையில் எடுத்துகிட்டு இறங்கணும் கீழே போட்டால் அது வீணாக போயிடும் இறங்க தெரியணும் பிறகு அந்த பலாப்பழத்தை நறுக்கத் தெரியணும் அது பழுத்த பழந்தானான்னு நமக்கு தீர்மானம் பண்ண தெரியணும் இவ்வளவும் நமக்கு தெரியாது அதில் அனுபவித்தவாளுக்கு தான் அது தெரியும் அதுபோல தான் ரிஷிகள்லாம் அதில் அனுபவித்தவா தேவதாம்சம் உள்ளவா ரிஷிகள்லாம் ராமாயணத்தில் இருக்கு ராமாயணத்தில் ராமன் ரிஷிகள்லாம் பண்ணின யாகத்தை ரட்சணம் பண்ணுறதுக்காக வந்து யுத்தம் பண்ணி ராட்சசாலெல்லாம் வதம் பண்ணி விரட்டி விட்டு ரிஷிகள் பண்ணின யஜத்தெல்லாம் காப்பாற்றுறார் ராமன் அதெல்லாம் பார்த்துட்டு ரிஷிகளுக்கெல்லாம் ராமனை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு இப்படி ராமனை அணைச்சிக்கணும்னு ஆசைப்படுறார் ரிஷிகள்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் ஆனால் பண்ண முடியுமா அவர் ராஜபுருஷர் ராஜா அவர் அந்த தேசத்து ராஜா அவரை போய் நாம் அணைச்சிக்க முடியுமா ஆசைப்பட்டா எல்லாருமா ராமனை அணைச்சிக்கணும்னு அப்போது ராமன் சொன்ன நான் கிருஷ்ணாவதாரம் பண்ற பொழுது நீங்கெல்லாம் வந்து என்னை நினைச்சுக்கலாம் அப்படின்னு ராமன் சொன்னார் அந்த ரிஷிகள் எல்லாம் தான் கோபிக்கி ஸ்திரிகளா வரா கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை மகரிஷிகளும் கோபிக்கு ஸ்திரிகளா வந்து அந்த கிருஷ்ணனை தூக்கி தூக்கி கொஞ்சி கொஞ்சி அனுபவிக்கிற ரிஷிகள்லாம் ராமனை நினைச்சுக்கிறாங்க ராவண நினைச்சிருந்து கிருஷ்ணனை பூமியிலேயே விடாமல் மாற்றி மாற்றி தூக்கி வச்சுண்டு அணைச்சுண்டு அப்படி சந்தோஷப்படுறார் அந்த கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேரும் மகரிஷிகள் தபஸ்பனினவா அத்தனை ரிஷிகளுக்கும் மோட்சத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் பகவான் அப்படி பகவானுடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவாதான் ரிஷிகள் அந்த ரிஷிகளுடைய வம்சத்துல வந்தவா தான் நாமெல்லாம் அதான் நாம் கோத்திரம்னு சொல்றோம் ஆத்திரேய கோத்திரம் பாரத்வாத கோத்திரம் ஸ்ரீவத்ஷ கோத்திரம் அப்படிலாம் சொல்கிறோம் இந்த கோத்திரம்லாம் யாருன்னா நம் முன்னோர்கள் ரிஷிகள் பாரத்வாதங்கிற ரிஷியினுடைய வம்சத்தில் வந்தவா தான் பாரத்வாத கோத்திரம் ஆத்திரேயங்கிற ரிஷியில் அந்த வம்சத்தில் வந்தவா தான் ஆத்திரேய கோத்திரம்னு சொல்லிக்கிறோம் அந்த ஆத்திரேய கோத்திரக்காரா எத்தனை பேர் உண்டோ அவள் அத்தனை பேரும் அண்ணா தம்பிகள் பாரத்வாதி கோத்திரக்கார எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேரும் அண்ணா தம்பிகள் அப்படியே அந்த ரிஷிகளுடைய வம்சத்தில் வந்தவா நாம் அத்தனை பேரும் அந்த ரிஷிகளுக்கு எவ்வளோ தப்சக்தி இருக்கோ அதில் ஒரு பெர்சன்டாவது நமக்கு இருக்குது நாம் அதை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியணும் அதை வெளிப்படுத்துறதுக்கான வழிகள் தான் நமக்கு வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள்லாம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது அப்படிதான் நமக்கு இந்த மனுஷென்மா நமக்கு கிடைக்கிறது அரிதான ஜென்ம அப்படி ரிஷிகள் நமக்கு வருஷப்படுத்தி கொடுத்துருக்கா நம்முடைய கடமைகளை அதில் இந்த தேசம் அப்படிங்கிற விஷயத்த தான் நாம் ஆரம்பித்து பார்த்துன்னு வரோம் நாம் எந்த இடத்துல எந்த கர்மாவை செய்யணும் அப்படின்னா ரிஷிகள் சொல்கிறபடி நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக செய்ய முடியும் அதை எப்படி பார்க்கணும் இப்போ நமக்கு நாம் கர்மாக்களை செய்ய வேண்டிய தேசம் அப்படின்னு ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கா அதை எப்படி நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்